அல்லாஹும சொல் அலா முகமதின் அலமது இல்லா சென்ற அமர்வு வரை நாம நபிசுல்லா அலுவல்லம் மதினாவிற்கு வந்த பிறகு அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்புகளை பத்தி பார்த்தோம் குறிப்பாக வந்து நபிசுல்லா அலசலம் நான்கு விஷயத்துல வந்து அதிகமாக ஆர்வம் செலுத்தினார்கள் கவனம் செலுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல முதலாவது விஷயம் பள்ளி உருவாக்குறது இரண்டாவது சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவது மூன்றாவது அந்த ஒப்பந்தம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய ஒரு ஒப்பந்தம் போட்டது நான்காவதாக போர் நடவடிக்கைகள் ஒரு ஆர்மி ஒரு மிலிட்டரியை உருவாக்குறது அப்ப அந்த பகுதியில நாம் போன அமர்வு வரை பார்த்தோம் அந்த பகுதியில் பாதியோட பார்த்தோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த போருடைய அனுமதி எப்போ வழங்கப்பட்டுச்சு அதில் ஸ்டேஜஸ் அதுல எந்த வகையான படிப்படியா எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ஸாக எப்படி போரை வந்து அனுமதி தான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே முதலாவது அதில் ஆரம்ப ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம் போருடைய அனுமதி கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை தாங்கிக் தான் வேணும் அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் எல்லாம் போருங்கிறதே அல்ல கூடாது அதுவும் அரபுகளுக்கு அவங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல சண்டை வரும் போர் வரும் அப்ப அது போன்ற நிலைமையில் உயிர்ந்தவங்கள்ட்ட இருந்துட்டு போர் செய்யக்கூடாது அப்படிங்கும் போது அவர்கள் முஸ்லீம்கள் அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுக்கோப்பாக அல்லாதுக்கு பயந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பீஸ் ஆக்டிவிட்டி நடத்தக்கூடிய ஒரு அமைப்போ அதாவது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ நபர்களோ காந்தியை போன்றோ மார்டின் லூதர் போலவோ கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் பொழுதுனைக்குமே எந்த நேரமும் அவர்கள் போரிலேயே பழகியவர்கள் இருந்தாலும் அல்லாவுடைய கட்டளை அப்படிங்கறதுனால அந்த போரை விட்டு தமிழ்ந்து இருந்தாங்க ஆரம்ப நேரத்தில் அப்ப அந்த அரபுகளுக்கு குறைசிகளுக்கு போரை வந்து அல்லாஹு தாலா எப்படியா அனுமதி திருவான் இங்க போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்தா எப்படியா இருந்தாலும் போரை அனுமதித்துருவான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன் அவத்திகளும் அனுமதிப்பான் நினைச்சுட்டேதான் சித்தி இல்லாம சொல்லி காட்டுறாங்க அப்ப போர் எப்ப அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பாதையில ஜிகாது செய்வதற்கு எப்போது வந்து அனுமதி வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா மதினாவுடைய ஆரம்ப பகுதியில சில கருத்துக்கள் வந்து மக்காவுடைய இறுதி பகுதியில் அப்படின்னு இருந்தாலும் உறுதியான கருத்து மதினாவுடைய ஆரம்ப பகுதியில் ஹிஜிரத் செய்து வந்து அந்த மதினாவுடைய ஆரம்ப பகுதியில் தான் போர் வந்து செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுது இப்ப போர் அனுமதி வழங்கிய உடனே ரசூல்லாய் சொல்லி அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இரண்டு வகையான பயிற்சி தேவைப்பட்டுச்சு முதலாவது பயிற்சி அவர்களுக்கு ஈமானை உறுதியாக்கணும் ஈமான் ஈமானை உறுதியாக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் டிரைனிங் முதலாவது ஸ்பிரிச்சுவல் டிரைனிங் இரண்டாவது உடல் பயிற்சி பிசிக்கல் ட்ரைனிங் அப்பிரிச்சுவல் டிரைனிங் பிசிக்கல் டிரைனிங்கும் ரசூல்லாம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க அப்ப முதலாவது வந்து நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா அங்க கூடிய மதினாவை சேர்ந்த முஸ்லிம்கள் வந்துட்டு ஒரு ப்ரொபஷனல் ஆர்மி கிடையாது அவர்கள் தேர்ந்து உடல் உடற்பயிற்சி செஞ்சு செஞ்சு இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல சம்பளம் பெற்று ஒரு நாட்டுக்காக ஒரு அமைப்புக்காக போராடக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து பொதுமக்கள் இது வந்து நம்ம இந்த சொல்லை வந்து புரிந்துக்கணும் ஆர்மிங்கிறது இப்ப நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்மிக்காகவே வளர்க்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய ப்ரொஃபஷன் அவங்களுடைய வேலையே ஆர்மியாக தான் இருக்கும் போரிடுவதாக தான் இருக்கும் தற்காப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில போரிடுவது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கும் இது வந்து ஆர்மி இதே பொதுமக்களே அந்த அங்க மக்களோட மக்களா அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் போரும் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து ஆர்மின்னு சொல்லப்படாது மிலிசியான்னு சொல்லப்படும் இங்கிலீஷ்ல அப்ப இவர்கள் வந்து பொதுமக்கள் பொதுமக்களையே ஒரு சாம்ராஜ்யத்தை கைப்பற்றும் அளவு முழு உலக எதிர்ப்பையும் தாக்குப்பிடிக்கும் அளவு உண்டாக்கணும்னு சொன்னா அதுக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இப்போ நபிசுல்லா அலுவலாம் அதை செஞ்சு காமிச்சாங்க அப்ப அந்த கட்டுக்கோப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ரசூல்லாவுடைய சொல்லை ரசூல்லாவுடைய கட்டளைகளை கேட்கக்கூடிய செவிசாய்க்கக்கூடிய பதினைந்து நூற்றாண்டு கடந்தும் அந்த வழிமுறை வந்து இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அப்ப எந்த அளவு நபிசுல்லா அவர்களை ட்ரைன் பண்ணியிருப்பாங்க முதலாவதாக அந்த போருக்கு கலந்து கொள்வதற்கு தகுதி குவாலிபிகேஷன் என்னவா இருந்துச்சு முதலாவது தகுதி அவர் முஸ்லீமா இருக்கக்கூடிய அந்த நபிசுல்லா உருவாக்கிய படைக்கு முதல் தகுதி அவர் முஸ்லீமாக இருக்கணும் இரண்டாவது பருவ எத்தி இருக்கணும் அவர் வந்து பருவ அடைந்த ஆணாக இருக்கணும் அடுத்ததாக புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும் புத்தி நல்ல அந்த நேரத்தில் போர் வித்துகள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு முத்தி நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அடுத்ததாக உடல் ஊனமுற்றவர் தகுதியற்றவர் அதே போல பொருளாதாரத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நடத்த முடியாது அவங்களுடைய போருக்கு தேவையான வாகனங்கள் ஆயுதங்கள் அனைத்து செலவுகள் உணவுகள் எல்லாமே பொதுமக்கள்தான் அந்த படைக்கு ரசூல்ல பயன்படுத்தினாங்க மக்களை முதலாவதாக அந்த ஆன்மீகத்தில் அதாவது வழங்கறாங்க ஒரு ஒரு படைய ஒரு சாதாரண மனிதர்கள் குடிமக்களை ஒரு சாதாரண காமன் சிட்டிசன ஒரு படையாக நிறுத்தி சாம் உலக சாம்ராஜ்யத்தை எல்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னா அது சாதாரண மனிதனால முடியாது இப்ப ஆன்மீக ரீதியா ஈமானிய ரீதியா அல்லாவே தயார்படுத்துறோம் பின்வரு வசனங்கள்லாம் நமக்கு பார்த்தா தெரியும் அல்லாஹலா ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபால நூத்தி பதினோரா வசனத்துல சொல்லி காட்டுறான் அல்லா நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக விளக்கி வாங்கிக்கிட்டான் மூமின்களுடைய ஈமான் கொண்டவர்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் சொர்க்கத்துக்கு பகரமா விலக்கி வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக் காட்டிட்டு அல்லாவுடைய பாதையில போர் புரிஞ்சு அவர்கள் எதிரிகளை கொள்வார்கள் அல்லது கொல்லப்பட்டு இறந்து விடுவார்கள் இவ்விரு நிலைகளிலும் அவர்களுக்கு சோணபதியை தருவதாக அல்லாஹ் இஞ்சிலும் தௌராத்திலும் குரானிலும் வாக்களித்து அதை தன் கடமையாக்கி கொண்டான் அல்லாவை விட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவன் யார் அப்படின்னு அல்லாஹாலா வந்துட்டு அதுவும் அல்ல அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஆகவே நம்பிக்கையாளர்களை நீங்கள் செய்த இவ்வர்க்கத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள் நிச்சயமாக இதுவொன்றோ மகத்தான பெரும் வெற்றி சொல்லி காட்டுறோம் அல்ல அல்லா பாருங்க நம் உடலையும் பொருளையும் சொர்க்கத்துக்கு பகரமாக நான் வாங்கிட்டேன் அவர்கள் வந்து அல்லாவுடைய பாதையில போரிட்டு வெற்றி கொள்வாங்க இல்லைன்னா வந்து இறந்து போவாங்க ரெண்டுமே வெற்றி இது வந்து தௌராதிலும் இஞ்சிலும் குரானிலும் இருக்குது அப்படின்னு நல்லா தலா சொல்லி காட்டுறோம் மேலும் நான் இந்த வாக்கை வந்து சொர்க்கத்தை கொடுப்பேங்கிற வாக்கை நான் பாதுகாப்பேன் வாக்கு வாக்கை பாதுகாப்பதை என்னோட சிறந்தவங்க யாருன்னு நல்லா தர சொல்லி காட்டுறோம் அடுத்ததாக அல்லா தலா மூன்றாவது அத்தியாயத்தில் நாற்பதாம் அவசரத்தை சொல்லிக் காட்டுறான் நீங்கள் காயமடைந்தால் அதன் காரணமாக தைரியம் விளக்காதீர்கள் ஏனென்றால் அந்த மக்களும் இதை போன்றே தோல்வியுற்று காயமடைந்திருக்கின்றனர் இத்தகைய கஷ்டகாலம் மனிதர்களுக்கு இடையில் மாறி மாறி வரும்படி நாம் தாம் செய்கின்றோம் ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அல்லா அறிவித்து விடுவதற்காகவும் உங்களின் மார்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணம் செய்யும் மாபெரும் தியாகை அவன் எடுத்து அறிவிப்பதற்காக இவ்வாறு செய்கின்றான் அநியாயக்காரர்களை அல்லா நேசிப்பதில்லை அப்ப இந்த வசனத்தின் மூலமாகவும் மேலும் அதன் தொடர்ந்தாக தொடர்படியாக நூத்தி நாற்பதாவது மூன்றாவது நூத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று படித்தோம் சொன்னா அடுத்த வசனம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு சொல்லி காட்டுறான் நிராகரிப்பவர்களை அழித்து உண்மை நம்பிக்கையாளர்களை வடிகட்டி எடுப்பதற்காகவும் அல்லா இவ்வாறு செய்கின்றான் நம்பிக்கையாளர்களே உங்களின் அல்லாவிற்காக போர் புரிபவர் யார் கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்பவர் யார் என்பதை அல்லா பரிசோதித்து அறி அறிவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா அப்படி அல்லா தலா கேட்கலாம் அடுத்ததாக நீங்கள் இறந்து விடுவதற்கு முன்னதாகவே அல்லாவின் பாதையில் உங்கள் உயிரை அர்ப்பணம் செய்ய விரும்பிக் கொண்டிருந்தீர்களே இப்போது அது உங்கள் கண்முன் இருப்பதை திட்டமாக பார்த்து விட்டீர்கள் ஆகவே இந்த போரில் ஏன் தயங்குகின்றீர்கள் அல்லாஹ் எந்தளவு ட்ரைனிங் கொடுக்கலாம் பாருங்க உயிரையும் துச்சமாக மதிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்களே அந்த அந்த சூழ்நிலை வந்துருச்சே ஏன் தயங்குறீங்க போய் போரிடுங்க அப்படின்னு நல்லா ஆர்வப்படுத்தலாம் அடுத்ததாக பல வசனங்கள் இது போன்றிருக்கு அல்லாஹால அல்லாஹாலாவுடைய பாதையில் பாடுபட வேண்டும் அல்லாஹாலுடைய பாதையில் போர் புரிய வேண்டும் அல்லாஹால அந்த ஈமானிய ட்ரைனிங் அல்லாதான் கொடுக்கறாங்க முதலாவது அடுத்து நபிசுல்லா அலசம் பல ஹதீஸ்கள் இருக்குது குறிப்பாக அபு உரை ராஜி அல்லாஹ் அறியக்கூடிய ஹதீஸ் புகாரியில் வருது ஒரு மனிதர் வந்து நபிசுல்லா கேட்கிறாங்க யாரோ சொல்லா ஜிஹாதிக்கு ஈக்குவலான அதுக்கு சமமான ஒரு அமலை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேக்கும்போது நமசுராசம் அதுக்கு சமமாக எந்த அமலும் கிடையாது வேணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அதை செய்யுங்க உங்களால முடியுமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப படை கிளம்புதோ எப்ப அல்லாவுடைய பாதையில போரிடுவதற்காக படையை கிளம்புதோ அப்ப நீங்க தக்மீர் கட்டி நின்னு நாள் ஃபுல்லா நோம்பு இருக்கணும் அன்னைக்கு நோம்புலே இருந்துட்டு தொழுவனும் இரவு ஃபுல்லா தொலகணும் பகல் ஃபுல்லா தொழுவணும் நோம்புளையும் இருக்கணும் இப்படி உங்களால முடியும் சொன்னாலும் அப்படி செய்தாலும் அவர்களுடைய கூலியை நீங்க அடைய முடியாது அப்படின்னு சொல்ற அவங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இதே நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய கூலியை நீங்க வந்து அடையவே முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அபூரில் சொல்லி காட்டுறாங்க அவர்களுடைய கூட்டுறது அந்த குதிரை கட்டி இருப்பாங்க அல்லாவுடைய பாதையில போகும்போது அந்த குதிரை கட்டி இருக்கக்கூடிய அந்த குதிரை கட்டி இருக்கும் போது அந்த கயிற தாண்டி அதனால போக முடியாது அந்த கயிற தாண்டி போகாமல் நடக்க அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த எட்டுக்கும் அல்லாவுடைய பாதையில உங்களுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு அபுரியாட்டு எப்பேற்பட்ட மகத்தான ஒரு ட்ரைனிங் வந்து அல்லாவதாலும் அல்லாவ தாலாவுடைய தூதரும் செய்யறாங்க சஹாபாக்களுக்கு மேலும் இந்த ஜிஹாதுல இரண்டு வகை இருக்கு ஜிஹாது நஃ அதே போல போர் இதுல வந்து நப்சுக்கு எதிராக போராடுவதை விட அந்த போருக்கே அது நோன்பாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய நப்சுக்கு எதிராக போராடுவது அதை காட்டிலும் இதுக்கு வந்து நன்மை அதிகமாக உடையது அப்படிங்கிறது நம்ம விளங்கிக் கொள்ளும் நபிசுல்லா வந்துட்டு நபிசுல்லா இது போன்ற பல ஹதீஸ்கள் இருக்குது உதாரணமாக முவாதி ஜபல் ஹதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உச்சி அதாவது தொழுகை அதாவது மார்க்கம் என்பது ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டது அப்படிங்கிற ஹரீஸ் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் அதுல தலையாய கடமையானது தொழுகை ஈமானுக்கு பிறகு தொழுகை அதுல ரசுல்லா வந்து இந்த மார்க்கத்தையே ஒரு பில்டிங்கு உதாரணமாக சொல்றாங்க ஒரு கட்டிடத்துக்கு உதாரணமா அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூண் ஈமான் ஒரு தூண் தொழுகை ஒரு தூண் ஹஜ்ஜு ஒரு தூண் நோன்பு ஒரு தூண் மேல இருக்கக்கூடிய அந்த டாப் ரூப் இருக்கு அந்த கோபுரம் இது ஜிகாதுங்கிறாங்க அல்லாவுடைய பாதையில் போரிடுவது அப்படின்னு சொல்லிக் காட்டுறாங்க இந்த ஹதீஸ் வந்து ஹதீஸாக இருக்கு அப்துல்லா பின் அபிபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதாவது நபிசுல்லா கூறுவதாக புகாரில் வரக்கூடிய அப்துல்லா பின் அபிபா அவர்கள் வாயிலாக அறிவிக்கக்கூடிய அந்த வாழ்களுடைய நிழல் இருக்குது அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடிய ஆயுதமான வாழ்க்கை வாழ்களுடைய நிழல்கள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக நபிசலகாசம் சொல்லிக் காட்டியதாக சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் யார் வந்து அல்லாவுடைய பாதையில போரிட போறாங்களோ அல்லாவுடைய பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்றாங்களோ இங்கிருந்து உதவி செய்யறாங்களோ அவர்களும் அல்லாவுடைய பாதையில் இருப்பவரை போன்றவர் அதே போல யார் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்றாங்களோ அவர்களும் அல்லாவுடைய பாதையில் இருப்பவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மேலும் இந்த நபிசரா சொல்லி காட்டுறாங்க ஒரே ஒரு நாள் அல்லாவுடைய பாதையில் பாதுகாவலுக்கோ ஒற்றராக செல்வதோ இது போல அந்த எக்ஸ்ட்ரா ட்யூட்டி போரூட எக்ஸ்ட்ரா ட்யூட்டி இருக்குதே இது இருக்குதே இது வந்து ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்து இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் வணங்கியதை விட அந்த ஒரு நேரம் அந்த செய்யற வேலை இருக்கு அந்த வேலை இதை விட சிறப்பு வந்து ஹாக்கிம் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்புல அம்ரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக வருது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி யாரு முதல் வரிசையில் போய் நிக்கிறாங்களோ போர் தொடங்குவதற்கு முன்பாக ஆர்வப்பட்டு முதல் வரிசையில் நிக்கிறாங்களோ அப்ப அவர்கள் வந்து அறுபது வருடம் நின்று வணங்கியவர்களை விட அதிக நன்மையை பெறுவார் அப்படின்னு நபிசிலரசன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு அப்ப இந்த ஈமானிய டிரைனிங் பாருங்க இந்த மாதிரி ஒருக்கும் போது வருடம் கிடைக்குது அல்லாவுடைய பாதையில் செல்வது அப்படிங்கும் போது அவர்கள் தன்னுடைய உயிரை வந்து அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதலிங் பிறகு உடற்பயிற்சி பிசிக்கல் இருக்கு அந்த நேரத்தில் வந்து சகாபாக்களுக்கு வந்து ஜிம்மோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ தேவை கிடையாது அவர்கள் ஃபிட்டாக இருந்தாங்க அவர்கள் உடலில் நல்ல தேர்ந்திருந்தாங்க அவர்கள் ஏன்னா அவர்கள் வியாபாரமும் விவசாயமும் செஞ்சு வந்தவங்க அவர்களுடைய உடல் நல்ல திடகாத்திரமாக இருந்துச்சு இப்போ அவர்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படலை அப்ப ஆனா வந்து நபிசராசம் எதாம் பழக்கம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஆணையிட்டாங்க குறிப்பாக நீச்சல் பயிற்சி நீச்சல் பயிற்சி அந்த நேரத்தில் மதினாவிலையோ மக்காவுலையோ கடல் பக்கத்தில் கிடையாது இருந்தாலும் நாளை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க வந்து நீந்தியாவிலும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு நீச்சல் பயிற்சியும் தேவைப்படும் அப்படின்னு நீச்சல் பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னாங்க அதே போல நபிசுல்லா சிலம் வந்து ஆர்வப்படுத்தினாங்க இன்னல் குவத்தல் ரமி இன்னல் குவத்தல் ரமி இன்னல் குவத்தல் ரமி அதாவது நீங்க அம்பு எழுதிய கற்றுக்கொள்ளுங்க அம்பு எழுத கற்றுக்கொள்ளுங்க அம்பு எதுவை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி மூன்று முறை சொன்னாங்க அப்ப உடல் ரீதியாகவும் நபிசுல்லா சிலம் வந்துட்டு இந்த அம்புதல் ார்கெட் அம்புதையும் கற்றுக்கொள்ளுங்க ஒரு ஹதீஸ் வருஷம் எட்டாவது அத்தியாயம் இபு அப்பா அறிவிக்கூடிய அறிவிக்கக்கூடிய தப்சீர்ல அவர்களுடைய குறிப்பிடப்பட்டிருக்கு திக்ரல்ல அனைத்து செயலுமே இந்த ஹதீஸ் அபுதாபு வரக்கூடிய ஹதீஸ் முக்குபாபின் ஆமீர் ரதி அல்லா அறியக்கூடிய திக்ரு அல்லாத அல்லாவை நினைவு கூறாத அனைத்து செயல்களும் அல்லாவிடத்தில் பயனற்றது இந்த நான்கு செயலை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு செயல் சொல்லி காட்டுறாங்க நபிசுல்லா அதுல முதலாவது நம்ம நமக்கும் டார்கெட் ஒரு அம்பு எய்தாலோ அல்லது ஈட்டி எய்தாலோ ஒரு டார்கெட் இருக்கும்ல இலக்கு அந்த இலக்குக்கும் இடையில ஒருத்தர் அம்பு எய்தாருன்னு சொன்னா அந்த அம்பு போய் பொறுக்கிட்டு வர்றதுக்கு போயிட்டு போயிட்டு ஒரு நூல அந்த செயல் முதலாவது செயல் இரண்டாவது செயல் நம்மளுடைய குதிரையை படைக்காக பழக்குவது மூன்றாவதாக மனைவியோடு விளையாடுவது அவர்களோடு நாம் விளையாடுவது நான்காவதாக நீச்சல் இந்த நாலு செயலுக்கு மட்டும்தான் அல்லாவை நினைவு கூறுவது பொதுவாகவே எந்த ஒரு செயலுமே அல்லாஹைய நினைவு இல்லாமல் செஞ்சோன்னு சொன்னா அது அல்லா இடத்துல நன்மை கிடையாது இந்த நான்கு செயல் மட்டும்தான் அல்லா இடத்துல நன்மைக்குரிய செயல் அல்லாவுடைய நினைவு உள்ளனாலும் இது நன்மைக்குரிய செயல் சொல்லி காட்டுறாங்க அப்ப இதுல பாரு செயல் அல்லாவுடைய போர் விடுவதற்கு தயாராக கூடிய பயிற்சி அம்புக்கும் இடையில நடந்து அந்த அம்ப பொறுக்கிட்டு வர செயலும் அதே போல குதிரையை தயாரிப்பதும் மூன்றாவது வந்து நீச்சல் மூணுமே அல்லாவுடைய பாதையில் போரிடுவதற்கான ஆயுதமாக கூடிய செயலாக இருக்கு இன்னொரு செயல்தான் மனைவிகளோடு மனைவியோடு விளையாடுவேன் அப்ப எந்த அளவுக்கு உடல் ரீதியான நீங்கள் வந்து போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உடலாலையும் செய்யுங்க உங்களுடைய பொருளாலையும் செய்யுங்க அப்ப நபிசுலம் இதுபோன்று பல்வேறு ரீதியில் சஹாபாக்களை அங்க ஒரு எதிர்க்க முடியாத அளவு கட்டமைப்பை உருவாக்குறாங்க போரிடணும் ஒரு விஷயத்திற்காக சண்டையிடணும் அப்படின்னு சொன்னாவே அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக மட்டும்தான் அல்ல அனுமதித்திருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம போன அமர்வு நபர்களை சாக்களை அல்லாஹால மிக உறுதியாக இது போன்ற வசனங்கள் ஹதீஸ்கள் மூலமாக கட்டி எழுப்பினான் அல்லாஹால அப்ப இந்த மாதிரி டிரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்குது நபிசுல்லா அவர்கள் பட்ட துன்பத்திலாம் மக்காவில் சொந்த ஊரை முக்கியமான நபர் முக்கியமான குடும்பம் கோத்திரம் வம்சம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஆண்டு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வம்சத்தை அடிச்சு துரத்தி ஒளிஞ்சி எங்கெங்கயோ சுத்தி திரிந்து வரக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தாங்க சும்மா உபை மதினாவிற்குந்த பிறகாவது நீங்க வந்து நபிசுல வெளியில அனுப்பிடுங்க போரிடுவோம் ரெண்டு கோத்தரம் முக்கியமான கோத்திரம் ஹவுஸ் கசரஜ் இரண்டு கோத்திரம் மதினால இருக்கக்கூடிய அரபு கோத்திரங்கள் அதுல ஒரு அந்த தலைவர் என்ன பண்றாரு உம்ராவுக்காக போறாரு மதினால இருந்து போகும்போது உமராபின் இவருடைய நண்பர் தான் யாரு சாதுபின் முவாத் இவங்க நண்பர் ரெண்டு பேரும் பேசிட்டு அவர்கள் எல்லாம் உரையாடலாம் முடிஞ்ச பிறகு உம்ராவுக்கு போறாரு மதினாவிலிருந்து வந்த அந்த சாதுபின் முவாத் ரதியில்லாக அனுகூ உம்ராவுக்கு போகும்போது அபிஜகள் வந்துட்டு உம்ரா செய்ய விடாம தடுத்து மிரட்டுறோம் மிரட்டி நீங்க நபி அனுப்புலன்னு சொன்னா நாங்க படையெடுத்து வருவோம் உங்க மேல தொந்தரவு விடுப்போம் உங்களை வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவோம் மக்கள்குமே நாங்க என்னென்ன பண்ணமோ அதை மதினாவுக்கும் வந்து எங்களுடைய ஆட்களை திரட்டி கொண்டு வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுக்கிறோம் அப்ப அவர்களுக்கு அங்க போனாலும் ஊரை விட்டு விரட்டி அடித்தாலும் ஊரை விட்டு போனாலும் அவர்களை இதை விடுகிறதா இல்ல அப்ப கண்டிப்பா இந்த நேரத்தில் எதிர்கொள்வதற்கு ஒரு மிலிடரி ஆபரேஷன் கண்டிப்பா தேவையு யாரா இருந்தாலும் அதுதான் ஒரு படை கண்டிப்பா இருக்கணும் எத்தனை பேர் அடிக்க அடிக்க விட்டுகிட்டேவா இருப்பாங்க எத்தனை சகாபாக்கள் மக்காவில் இறந்து போனாங்க நீ அடிக்கதான் செய்யற அப்படின்னு ஊரை விட்டு போனாலும் அங்கேயும் நான் படை அனுப்புவேன் ஆள் அனுப்புறதும் அங்கிருந்து செய்ய நல்ல காரியம் செய்ய வரக்கூடியவங்களையும் தடுத்து செய்யாம அவங்களையும்து சாதா மனிதர்ல ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவருக்கே இந்த மாதிரி நடக்குது அப்ப படையை திரட்டுவதை விட வழியே இல்ல நபிசுல்ல படையை வந்து திரட்டுறாங்க பாதுகாப்பு படை தேவைப்பட்டதாக இருந்துச்சு வந்து படையை திரட்டி போருடைய அனுமதி வந்த பிறகு நபிசுல்லம் அனுப்புறாங்க ஷராயாக்கள் கஷ்வத் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா நபிசுல்லா எந்தெந்த படைகளில் எல்லாம் அவர்கள் அந்த படையில கலந்து கொண்டாங்களோ அமீராக இருந்தார்களோ தலைமையேற்று சென்றார்களோ அதெல்லாம் வந்து அனுப்பி வைப்பாங்க அப்துல் முத்தலிப் இது போல சஹாபாக்கள் அமீராக போட்டு அனுப்புவாங்க அப்ப நபிசுல்லம் போருடைய அனுமதி வந்தது பிறகு பல ஷராயாக்களை அனுப்புறாங்க பல படைகளை வந்து நபிசுலாவசம் அனுப்புறாங்க முதலாவதாக முதலாவது நடந்த கஸ்வா அதாவது நபிசுல்லமே பங்கெடுத்து நடந்த முதல் படை நகர்வே பாத்தீங்கன்னா நபிசுல்ல இருக்கிறாங்க கஸ்வத்துல் அபுவா அப்படிங்கிற அந்த படையை நபிசுலாசலம் கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு சண்டையும் நடக்கல திரும்ப வந்துடுறாங்க எந்த ஒரு தாக்குதலோ எந்த ஒரு இல்ல படை போது படை திரும்ப வந்துருது அடுத்ததாக நபிசுல்லாஸ்லம் வந்துட்டு உபை உபைதா இப்னா ஹாரி ரதியும் அனுப்புறாங்க அதுவும் நடந்தே போறாங்க அவங்க நடந்து போகும்போது ஒளிந்து நடந்து போறாங்க பகல்ல ஒளிஞ்சிருக்காங்க எங்கேயாவது இடத்துல ஒளிஞ்சுக்கிறது இரவுல அந்த இலக்கை தேடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க நடந்து நடந்து போறாங்க பகல் ஃபுல்லா ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்ப இவர்கள் வந்து இந்த படையை பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் வந்து எதிரிகளை நோக்கி அம்பு எய்தாங்க எதிரிகளும் இவர்களை நோக்கி அம்பு எழுதினாங்க ஆனா யாரும் கொல்லப்படல எந்த ரெண்டு சைடும் இழப்பு இல்ல இரண்டாவது அனுப்பிய படையினு ஆனா இந்த முதல் முதல் அல்லாவுடைய பாதையில் அம்பு எய்தது நான் தான் அல்லாஹுடைய பாதைக்காக முதல் முதல் அம்பு எய்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதுபுண அபிவக்காஸ் ரதி அல்லா அனுபவம் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க அப்ப முதல் அம்பு எய்த நபர் அல்லாவுடைய பாதையில் இஸ்லாத்திற்காக யாருன்னு கேட்டா சாது புண அபிவக்காஸ் ரதி அல்லாஹ் அனுபவம் அடுத்ததாக அடுத்து ஒரு ஷராயாவை அனுப்புறாங்க ஹம்சாபின் அப்துல் முத்தலிக் இவர்களுடைய தலைமையில இந்த படை ஒட்டகத்துல போகுது முப்பது முகாஜிர்கள் இருக்கிறாங்க நமிசுல்லா உளவியலை பாருங்க ரெண்டு படைக்குமே அனுப்பக்கூடிய படைகளுக்குமே முகாஜிர்களை மட்டும்தான் ஆரம்பத்தில் அனுப்புறாங்க ஏன்னு கவனிச்சோன்றோம்னா அன்சாரிகளை அவ்வளவு துன்பம் அனுபவிக்கல முகாஜிர்கள் வந்து அங்க உயிரையும் விட்டு உடமைகளும் விட்டு எல்லா விஷயத்தையும் விட்டு திறந்து வந்தாங்க தாக்குதல வெளியிலாம்ங்கியாக பொருட்கள் கைப்பற்றுவதற்காக போறாங்க மக்காவிலிருந்து மதினாவை கடந்த ஒரு பகுதியை கடந்துதான் ஷாம் போயிட்டு திரும்ப வரும்போது அந்த பகுதியில்தான் வந்தாங்க அவங்களுக்கு வர வழி இல்லை அப்ப அவர்கள் போகும்போது இந்த படையை அனுப்பி அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொருட்களை எல்லாம் கைப்பற்றிட்டு வாங்க நபிசிவாசம் அனுப்புறாங்க அந்த நேரத்திலையும் வந்து தாக்குதல் நடக்கல ஏன்னு சொன்னா அந்த நடக்கவிருந்த தாக்குதல் நடந்த நடக்கவிருந்த இடத்துல நபி சிவாசம் ஆல்ரெடி சமாதான ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க அதனால அந்த இடத்துல போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமாதான ஒப்பந்தம் இருந்தனால அந்த இடத்துல வந்து போர் நடக்கல இதெல்லாம் பார்த்த பிறகு அபிஜகளுக்கு தாங்க முடியல இங்க இருந்து போனவங்க ஒரு படையை திரட்டி நம்மளை தாக்கும் அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்களே குறைசிகள் எல்லாம் ஒன்று கூட்டி மக்காவில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு நகரும் எடுத்து வைக்கணும் அதே போல நபிசல்ல வந்துட்டு கோபமான சிங்கத்தை போன்று காட்சி செலுத்திக் கொண்டிருக்காரு அதுவும் ஒரு ஓமைய கூறுறா பாருங்க அபிஜக ஒகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பூச்சியை போல விலங்குகள் நோக்கி பூச்சி இருக்கும் அற்பமாக நினைச்சு உயிரையும் துறக்கும் அளவு கோபம் கொண்ட ஒரு சிங்கம் போல இருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறோம் அபிஜர்கள் அப்ப அவங்களும் பிறகு கொஞ்சம் அலர்ட் ஆகி கொஞ்சம் அதன் பிறகு நபிசுல்லும் வந்துட்டு அடுத்த கஸ்வா நபிசில்லா அரசு அப்படிங்கிற அந்த ஒரு படை போகுது அவங்களும் வந்துட்டு போறாங்க இந்த பயணத்தை வந்து அந்த பொருட்களோட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போறாங்க நபிசுலாசன் போறாங்க அங்கே போர் நடக்கல திரும்ப வந்துறாங்க இதுவரைக்கும் பெரிதாக எதுவுமே போர் நடக்கல அடுத்ததாக கஸ்வத்தல் ஆசிரா இது வந்து இந்த கஸ்வாவும் போகுது அதே போர் நடக்கல திரும்ப வந்து இவர்களுடைய அனைத்து நோக்கமே குறைசி அங்க போகக்கூடிய பயண குழுவை தாக்கி அவர்களுடைய அந்த உடமைகளை எடுப்பது இன்னொரு ஷராயா ஷராயா என்னன்னு சொன்னா சாதுபின் அபிவக்காஸ் ஷராயா சாதுபின் அபிவக்காஸ் அதே போல கஸ்பத் பத்ரல் பத்ரல் ஊலா இந்த ஷராயாக்களும் அடுத்தடுத்து நடக்குது அப்ப இது போன்ற பல கஸ்வாவும் ஷராயாக்களும் வுகள்ரு மெயின் பத்ரு பத்ரு போருக்கு முன்னதாக இதுல வந்துட்டு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு அப்துல்லா பின் ஜஹ் ரதி அல்லாஹூ இவர்கள் தலைமையில் அனுப்பின ஒரு படை மூலமாக முக்கிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதை பார்த்தா ஓகே இவரு கையில நபிசில் என்ன பண்றாங்க பிறகு அவர்களும் வந்துட்டு அந்த இடத்திற்கு சென்ற பிறகு ரெண்டு நாள் கழிச்சு அந்த லெட்டரை தொடர்ந்து பாக்குறாங்க கடிதத்தை தொடர்ந்து பார்க்கும் போது நபிசல்லம் அதுவும் குறிப்பான நபிசிவசம் குறிப்பிட்ட இடம் மக்காவுக்கும் தாய்க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதியில அப்போ அந்த இடத்துல நபிசுல்லா சொல்றாங்க அந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்க இந்த ஷராயா இந்த படையானது இந்த படையில் கடந்துக்க வேண்டியது கடை கடமை கிடையாது அவருவர்களுடைய விருப்பம் ஏன்னா இது ரிஸ்கியான ஒரு படை ரொம்ப ஒரு ஆபத்தான படை ஏன்னு சொன்னால் இது எல்லாம் இப்போ வரைக்கும் நடந்ததுனா மதினா சுத்தியே நடந்துட்டு இருந்துச்சு ஏதாவது ஒன்றா இங்கிருந்து மக்கள் உடனே போயிருவாங்க ஆனால் இது வந்து தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையில உள்ள இடம் ரொம்ப தூரம் அப்போ அங்கே போனவர்களுடைய அனைத்து உயிரும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நபிசுல்லா அலுவலம் வந்துட்டு நீங்க விருப்பம் உள்ளவங்க போலாம் விருப்பம் இல்லாதவங்க வந்துடலாம் இந்த படைக்கூடிய அமீர் ஆகிய அப்துல்லா பின்பட அப்ப ஒரு சகாபி கூட திரும்பி வரலாறு மாச சம்பளம் வாங்குற படையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நலவுகளை அணிவித்துக்கொண்டு நல்ல படிப்பு சம்பளம் அதற்காக போரிடக்கூடியவராக சகாபக்கள் இருந்திருந்தாங்க ஒருத்தர் கூட போயிருக்க மாட்டாங்க தன்னுடைய உயிர் தான் முக்கியம் வந்திருப்பாங்க இருக்கும் போது கடமை இல்ல ஒரு ஆப்சனாக தான் இருக்குது ஒரு நபர் கூட திரும்பாம போன அனைத்து நபர்களும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த குறைசிகளுடைய பயணத்தில் போகக்கூடிய குழுக்கள் அவர்களுடைய அந்த பயண பொருட்கள் அவர்கள் பொதுவாக வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரம் என்ன பண்ணுவாங்க இரண்டு கால வியாபாரம் பண்ணுவாங்கன்னு அல்லாஹ் குரால் நான் சொல்லி காட்டுறோம் அந்த சூறால் அப்ப இந்த பகுதியில் போகும்போது இந்த வியாபார பகுதியில் போகும்போது அவர்கள் நான்கு நபர்கள் பாதுகாப்புக்கு வராங்க அவர்களுடைய அனைத்து வியாபார பொருட்களையும் பாதுகாப்பதற்கு இந்த வியாபார பொருட்கள்லாம் அவங்க மக்கா கொண்டு போய் அஜிக்கு வரக்கூடிய உமராவுக்கு வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நபர்களுக்கு விற்பது தான் அவர்களுடைய மக்காவாசிகளுடைய மெயின் வியாபாரமாக இருந்துச்சு அவர்களுடைய மெயின் இன்கமே வந்து வியாபாரமாக இருந்துச்சு இப்போ இது பிடிச்சோம் இது இது அடி வாங்குச்சோன்னு சொன்னால் பெரிய இழப்பு இப்ப அந்த நாலு பேர் பாதுகாப்புக்கு போறாங்க குறைசிகள் சார்பில் போகும்போது அங்க வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அரபுகள் வந்து நான்கு மாதங்களை புனித மாதங்களாக கருதி கொண்டு வந்தாங்க அந்த நான்கு மாதங்கள்ல அவர்கள் இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நான்கு மாதங்களில் அவங்க போரிடமாட்டாங்க அதே போல அந்த எல்லைகள் ஹரம் எல்லைகளுக்குள்ளும் போர் நடக்காது அது அப்பிலிருந்து இஸ்லாமுக்கு முன்னதாக இருந்தே அவர்கள் கடைபிடித்து வந்த ஒரு வழக்கமாக இருந்துச்சு அரபு நாடுகள் முழுவதும் அப்ப இவர்கள் அந்த சென்ற படை இருக்குதே அது வந்து ரஜபுடைய கடைசி நாள் ஒரு நாள் தாண்டா ஷாபான் ரஜபுடைய கடைசி நாள் இப்ப அப்துல்லா பின் ஜல்லான்னு யோசிக்கிறாங்க இவர்கள் போயிரும் சரி விட்டுட்டு பின்னாடியே போய் நாளைக்கு தாக்கலான்னு பார்த்தாலும் நாளைக்கு மக்காவுடைய எல்லைக்கு போயிருவாங்க ஹரனுடைய எல்லைக்கு போயிடுவாங்க எப்படி பார்த்தாலும் இவர்களை தாக்க முடியாது அப்படின்னு கூடி பேசி ஆலோசனை பண்ணி தாக்குங்க ரஜபா இருந்தாலும் பரவாயில்ல அல்ல அவர்கள் கடைபிடித்து வந்த அந்த புனித மாதங்கள் ஒன்றாக இருந்தாலும் பரவாயில்ல இவர்களை தாக்குங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அவர்கள் உடனே வந்துட்டு தாக்கி அதுல ஹதரமி அப்படிங்கிற ஒரு நபரை கொலை செய்து இரண்டு பேரை கைது செய்து ஒருவர் ஓடி போயிட்டார் மக்காவுக்கு நபர்ல நான்கு நபர்களுடைய நிலைமை தான் இப்ப உடனே இவர்கள் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மதினாவிற்கு வராங்க ரசூ இல்ல சொல்லிட்டா அங்க மதினால இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆக்கிறான் இதை என்ன நூற்றாண்டு காலங்களாக இந்த வழக்கம் இந்த புனித மாதங்களுடைய வழக்கத்தை பின்பற்ற உடனே அவங்க என்ன பண்றாங்க அரேபிய தீபகற்ப புல்லா பரப்புறாங்க பாருங்க நம்ம இத்தனை ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த நடைமுறையை வந்து முகமது நபியுடைய படையை வந்து இந்த மாதிரி தளர்த்திருச்சு எங்களை அடிச்சு எங்க நபர்களை கொண்டு எங்களுடைய பொருட்களை திருடிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க அரேபியா முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தே போல பரவுது நபிசுல்லும் கடுமையான மன உளைச்சல் ஏன்னா நபிசிலாசன் பர்மிஷன் கொடுக்கல ரஜப் மாசத்துல தாக்குங்க மக்கா எல்லையில தாக்குங்கன்னு அப்போ கடுமையான அவர்களுக்கு மனவேதனைக்கு உள்ளானாங்க அப்ப நான் நபிசிலாசனம் வந்துட்டு இதை கடுமையாக எதிர்க்கவும் செஞ்சாங்க நான் உங்களை தாக்க சொல்லலையே நீங்கள்தான் தாக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நபிசுலாசம் கடுமையாக எதிர்த்தாங்க அதே அவர்கள் பிடித்து வந்த கைதிகளையும் அவர்களை பெற்றுக்கொள்ளல அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருட்களையும் நபிசிலாசம் நிராகரிச்சிட்டாங்க சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஒரு மன இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அல்லாவுடைய பாதையில போய் போராடி நம்மளுடைய அந்த தியாகத்தை வந்து அங்கீகரிக்கப்படுமோ அங்கீகரிக்கப்படாத அவர்களுக்குள்ள கடுமையான மன உளைச்சம் அல்லா பாருங்க அல்லாஹ் உடனே வசனம் இறக்கிறான் சூரத்தில் பக்ராவில் இருநூத்தி பதினேழாவது வசனத்துல அல்லா தலா இறக்கிறான் நபிய இந்த துல்காதா இந்த நான்கு மாசங்களை குறிப்பிடறான் அந்த நான்கு மாசங்கள்ல சிறப்புமிக்க மாசங்கள்ல போர் செய்வதை பற்றி அந்த நிராகரிப்பாளர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க அதுக்கு நீங்க சொல்லுங்க அந்த நாட்கள்ல வந்து போர் செய்வது வந்து குற்றம் தான் பாவம் தான் பெரும்பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கல பெரும்பாவன் ஒத்துக்க அவர்கள் சகாபாக்கள் செய்வது தப்பு தான் பெரும்பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதைவிட பெரும்பாவங்கள் என்ன சொன்னா மனிதர்களை வந்து அல்லாவுடைய மார்க்கத்தில் சேருவதை தடுப்பதும் அல்லாவை நீங்கள் நிராகரிப்பதும் அஜுக்கு வருபவர்களை வந்து மஜித் ஹராமுக்கு வரவிடாமல் தடுப்பதும் அதுல வசிக்கக்கூடிய நபர்களை நம்பிக்கை கொண்ட நபர்களை வந்து அதிலிருந்து வெளியேற்றுவதும் அதை விட மிகப்பெரிய பாவங்களாக இருக்குது அந்த நிராகரிப்பாளருக்கு மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷமும் கொலை விஷயமும் இந்த விசம விசமத்தனங்கள் எல்லாமே கொலையை விடக்கூடியது மேலும் நம்பிக்கையாளர்களே காஃபீராகி அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து அவர்கள் திருப்பிவிடும் வரையில் உங்களை எதிர்த்து கொண்டே தான் இருப்பாங்க ஓயாவது போர் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் ஆகவே உங்களில் வந்துட்டு எவரேனும் மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராக இறந்துவிட்டால் அவர்களுடைய நட்சர்கள் எல்லாம் அழிந்துவிடும் இம்மையிலும் அறுமையிலும் அழிந்துவிடும் அப்படின்னு நல்லா தர சொல்லி காட்டுறோம் அவர்கள் நரகவாசிகள் தான் சொல்லி காட்டுறோம் அப்ப இங்க பாருங்க நல்லா வந்து இதுல நாலு விஷயத்தை வந்து லிஸ்ட் போடுறோம் அவர்கள் செய்த தப்பு தான் பெரும்பாவம் தான் சகாபாக்கள் செய்தது இருந்தாலும் அதை விட கொடியது எது அப்படின்னு சொல்லி அல்லா நாலு லிஸ்ட சொல்றோம் மூன்றாவதாக ஹஜுக்கு வரக்கூடிய உம்ராவுக்கு வரக்கூடிய நபர்களை வரவிடாம தடுப்பது நான்காவதாக அங்க மக்காவில வசிக்கக்கூடிய நபர்களை நம்பிக்கை கொண்ட நபர்களை ஊற அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்திற்காக ஒரே காரணத்திற்காக ஊற விட்டு வெளியே அனுப்புவது இந்த நாளும் அவர்கள் இந்த புனித மாதத்தில் உங்களை தாக்கியதை விட பெரிய பாவம் அப்படின்னு அல்லா தலா சொல்றான் ஆனா பாவம் சொல்லிருக்கான் சொல்லியிருக்கான் இன்ன வரைக்கும் சகாபாக்களுக்கு இன்னும் மன உறுத்தலாதான் இருக்கு நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம அல்லாவுடைய பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு ஒரு ஆப்ஷன் தான் அது கட்டாய போர் கிடையாது அந்த இடத்துல ஒரு நபிசராசனம் விருப்பப்பட்டவர்கள் போலாம் விருப்பப்பட்டவங்க திரும்ப வந்துடலாம் விருப்பப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணி போயி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே நன்மையான காரியத்தை செய்யாம இவ்வளவு பெரிய பெரும்பாவும் நல்லா சொல்றானே அப்படின்னு சொல்லி கடுமையான மன இருந்தாங்க மேலும் இதுக்கு நன்மை கிடைச்சிடாதா அப்படின்னு இயங்கி கொண்டிருந்தாங்க சகாபாக்கன் அந்த படையில் கடந்து கொண்ட சகாபாக்கர் அப்புறம் அல்லா தலா பாருங்க அடுத்த வசனம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாம் வசனத்தை அல்லா தலா இறக்கி காட்டுறான் மாறாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ மேலும் இறைவனுக்காக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ மேலும் இறைவெளியில் ஜிகாது செய்தார்களோ அவர்களை அல்லாவின் நல்லருளை நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த நபர்கள் அல்லா இதுக்கு இந்த நாங்கள் செய்த செயலுக்கு அல்லாவுடைய அருள் கிடைச்சிடாதா நன்மை கிடைச்சிடாதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய பிழைகளை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அவர்கள் மீது பேரருள் புரிபவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் அவர்கள் மீது அருளும் புரியுறேன் அப்படின்னு அல்லாஹால இந்த வசனத்தை இறக்கிய உடனே நபிசுல்லா அலிஸ்லம் வந்துட்டு அந்த கைதிகளையும் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களையும் போர் பொருட்கள் கனிமத்து பொருட்களையும் அவர்கள் பெற்றுக் அப்ப இந்த போரில்தான் முதல் முதல் கொல்லப்பட்ட அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்ட எதிரியை சார்ந்த நபர் அதாவது இந்த படையிலிருந்து எதிரிகளை முதல் முதல் கொன்ற படை இந்த படை தான் அதே பாதையில் கனிமத்தை பெற்று தந்த முதல் போரும் இதுதான் அப்ப அவர்கள் வந்து இத வந்து மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரணமாக காரியமாக கருதி கொண்டிருந்தார்கள் எங்களுடைய படை தான் முதல் முதலாக அல்லாவுடைய பாதையில் எதிரியை கொன்ற படையும் எங்களோட தான் முதல் முதலாக முதல் முதலாக கனிமத் கனிமத்னா அல்லாவுடைய பாதையில் கிடைக்கக்கூடிய பொருள் எதிரிகளுடைய பொருள் அப்ப அவர்களை அல்ல அங்கீகரித்துனா நபிசுல அரசன் அவர்களை அங்கீகரித்த பிறகு நபிசிலரசன் வந்துட்டு இந்த இரண்டு நபர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த கைதிகள் இந்த கைதிகள் இரண்டு பேரும் வந்துட்டு மதினாவே இருக்கிறாங்க இவர்களை கூப்பிடுவதற்காக மக்களும் நபர்கள் வராங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு நபிசுல்லால வந்துட்டு இந்த படையில முஸ்லீம்களுடைய படையில ரெண்டு பேரும் காணா போயிருந்தாங்க உறுதியா தெரியல அவர்கள் தான் கொண்டு போனாங்களா இல்ல அவர்கள் காணா போயிட்டாங்க நபிசுல சொன்னாங்க நீங்க தான் எடுத்துட்டு கொண்டு போயிருக்கிறதுக்கான கைது செய்து வைத்திருப்பதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு அவர்களை விடுதலை செய்யாதவர அவர்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காதவர இவங்க ரெண்டு பேர்த்த நாட மாட்டோம் நபிசுல்லஸ்துக்கு ஒரு ஒரு லீடருக்கு ஒரு தலைவருக்கு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பாருங்க ஏதோ ரெண்டு நபர் தானே அவர்களை கொடுக்க மாட்டோம் அனுப்பினாங்க அந்த இரண்டு நபர்ல வந்துட்டு சாதிபின் அபிபகா சதியோ உத்வா பின் கஸ்வான் இந்த இரண்டு பேர் தான் காணா போயிருந்தாங்க இவர்கள் இரண்டு பேரை கொடுத்த பிறகுதான் நபிசிலாசனம் அந்த இரண்டு பேரை குடுக்கிறாங்க அந்த இரண்டு பேர்ல ஒரு தரு திரும்ப போமாட்டேன்ற மதிய மக்காக போகல ஹக்கீம் பின் கைசான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் நான் விளங்கிட்டேன் நான் இங்கே இருக்க முஸ்லீமாகவே வாழ்ந்து அவரும் அல்லாவுடைய பாதையில் சகிதாக்கப்பட்டார் இன்னொரு நபர் வந்து அல்முகீரா இவரு வந்துட்டு காபிராக இருந்து காபிராக மரணித்தார் மக்காவுக்கு போயிட்டு இந்த குறிப்பிட்ட படையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னு சொன்னா முதலாவது வந்து நம்ம செயலை விமர்சனம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விமர்சனம் செய்யறதுக்கு ஆள் கண்டுகிட்டே இருப்பாங்க இந்த படையை பாருங்க பத்து வருடமா பன்னிரண்டு நபரை கொண்டதற்கு இவர்கள் இந்த செய்திய அரபு நாடு புல்லா பரப்பினாங்க நல்ல செயல் செய்தாலுமே நமக்கு விமர்சனம் வந்து கொண்டேதான் இருக்கும் அதே போல தவறாக ஒரு விஷயத்தை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க இவர்கள் செஞ்சதெல்லாம் காட்ட மாட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எடுத்து பாருங்க ஈராக்ல ஒரு மில்லியன் நபருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க சிரியாவை எடுத்துக்கோங்க பலஸ்தீன எடுத்துக்கோங்க சச்சனியாவை எடுத்துக்கோங்க அடிக்கொண்டே போகலாம் எடுத்துக்கொள்ளுங்க லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு கொண்டே இருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க என்ன காரணம் முஸ்லீம் ஒரே காரணம் வேற ஏதாவது காரணம் இருக்கா எந்த ஒரு காரணமும் கிடையாது முஸ்லிம்கள் ஒரே காரணத்துக்காக கொல்லப்படுறாங்க அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க விமர்சனம் இருந்து கொண்டேதான் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தின் மீது விருப்பு வந்து நூற்றாண்டு காலம் அல்லாவுடைய மார்க்கத்தை அவர்கள் எப்போதுமே வெறுத்துக்கொண்டுதான் இருப்பாங்க அப்ப நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களை நாம கருத்துல கொள்ளக்கூடாது அல்ல நமக்கு அங்கீகாரம் அளிப்பான் அப்படிங்கறத நம்ம மனதில் வித்துக்கணும் இரண்டாவதா கவனிப்பு நபிசிலாசுடைய அந்த கேர் அவர் எடுக்கக்கூடிய கவனிப்பை பாருங்க அன்பை பாருங்க அந்த இரண்டு நம்பரை விட்டாதான் நான் இந்த ரெண்டு நம்பரை விடுவேன் இதே இன்னைக்கு நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா இரண்டு பேருடைய உயிரெல்லாம் ஒரு படையில இருக்கக்கூடிய இரண்டு பேர் நம்பர்லாம் ரொம்ப துச்சமா நினைப்பாங்க அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை நபர் போயிட்டாங்க வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆனா நபிசுல்லம் அவர்களுடைய கவனிப்பு அன்பு அனுசரணையா அவர்கள் இரண்டு பேர் வந்தாதான் விடுவன்ட்டாங்க அடுத்ததாக பொதுவாக ஷராயாக்கள் படைகள் அதுல என்னென்ன படிப்பனைகள் இருக்குன்னு பார்த்தா முதலாவதாக நபிசுல்லா அனுப்புறாங்கல்ல பல படைகள் இது எதற்கு வந்து நபிசுல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் சொன்னா ஒரு அனஸ்மெண்ட் ஒரு அறிவிப்பு நாங்க வந்து மிலிட ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம் பலகீனமும் ஒரு பகுதி மட்டும் அனுப்பல அங்க இருக்கக்கூடிய நான்கு திசையிலுமே இது போன்ற படையை அனுப்பினாங்க நாலாபுரம் அனுப்பி நாங்க வந்து உடல் ரீதியாக தயாராக இருக்கிறோம் படை ரீதியாக தயாராக இருக்கிறோம் நீங்க எங்களை பழைய மாதிரி கணக்கு போடறாதீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்றதுக்காக ஒரு அறிவிப்பு செய்வதற்காக படையை நபிசுவராசம் அனுப்பிட்டு இருந்தாங்க இரண்டாவதாக சின்ன சின்ன கோத்திரங்கள் இது போன்ற சராயாக்கள் அனுப்பப்படும் போது அங்கு அங்கு சென்று மக்களுக்கு வந்து நபிசுராசம் நபிசராசனுடைய படைகள் சென்று அவர்களுக்கு வந்து அவர்கள் இதாயத்திற்கு காரணமாகவும் இருந்தது மூன்றாவதாக பொருளாதார தேவை இப்ப நம்ம முன்னாடி பார்த்த ஷராயாக்கள் அனைத்துமே அதிகபட்சமாக அவர்களுடைய குறைசுகளுடைய பொருளாதாரத்தை அவர்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு வருவதாக தான் இருந்துச்சு கனிமத்தாக எடுத்துட்டு வருவார் கனிமத்துக்காக அப்ப பிக்கு நம்மளுடைய மார்க்க சட்டத்தில் பார்த்தோம் போர் நேரத்தில் எதிர்களுடைய உயிரும் பொருளும் நமக்கு ஹலலாக்கப்பட்டது அப்ப முதலாவது அடுத்ததா முக்கியமான தேவை வந்து பொருளாதார தேவை இருந்துச்சு அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக நம்பி சுல்லாஸ்லாம் ஷாராயாக்கள் அனுப்புனாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் அடுத்தது முக்கியமாக அனுபவம் அபிசுவாசம் இதுபோன்று சிறிய சிறிய படையை அனுப்பி அவர்களை அனுபவப்படுத்தினாங்க அங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு அதே போல அவர்களுடைய உடல் தகுதி அதே பாதைகளை தெரிந்து கொள்வதற்கு அதே அவர்கள் வந்து போர் உத்திகளை கற்றுக்கொள்வதற்கு இது போல ஒவ்வொரு சிறு சிறு குழுக்களாக அனுப்பிய படையிலும் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ கிடைத்துக்கொண்டே இருந்துச்சு அனுபவம் கிடைத்துக்கொண்டே இருந்துச்சு இது போன்ற ஒரு அமைப்பு குறைசிகள்கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா இல்ல இதுபோன்ற ஒரு அமைப்பு அந்த நேரத்துல அந்த எந்த ஒரு படையிலும் இருந்துச்சுன்னா கேட்டா இல்ல இதுபோன்று அந்த ட்ரைனிங்காக படை அனுப்பக்கூடியதும் இல்ல அந்த நேரத்தில் அப்ப இதுபோன்று பல உள்ளார்ந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு நபிசுல்லா வந்து சிறு சிறு படை குழுக்களை அனுப்புனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இப்ப நபிசுல்லாஸ்லாம் மதினாவிற்கு வந்த பிறகும் அவர்கள் பாது பாதுகாப்பாக இருந்தார்கள் சொன்னா பாதுகாப்பாக இருக்க விடல அப்படின்னு நம்ம பார்த்தோம் எந்த அளவுன்னு சொன்னா நபிசுல்லாஸ்லாம் கேட்கறாங்க இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு யாரு தயார் அப்படின்னு கேக்குறாங்க எந்த நேரத்துக்கும் தாக்குதல் உள்ளாவதற்கு தயாராக தான் இருந்தாங்க நபிசுவாசம் தாக்குவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டேதா இருந்துச்சு அப்ப இந்த நபிசுவாசம் கேக்குறாங்க ஒரு இரவு குறிப்பிட்டு ஒரு இரவுல இன்னைக்கு வந்து என்னை பாதுகாப்பதற்கு யாரு தயாரு விசுவாசம் அரிதாக தான் கேட்பாங்க அப்ப ஒரு சூழ்ச்சி நடக்கும் அப்படின்னு நிசுவாசம் எண்ணக்கூடிய அந்த இரவுல கேட்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நபிசுல்லாசம் நிம்மதி தூக்கம் இல்லாமல் கழித்துக் கொண்டிருந்தாங்க அந்த இரவு விட சாது அபிவக்கா சதியானோ நான் வந்து இன்று உங்களுடைய காவலராக இருக்கிறேன் உங்களுக்கு படை காவலராக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தியை ஆயிஷா அதியல்லோ அறிவிச்சு அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி ஆயிஷா அதியல்லா நபிசுல்லாத்துடைய மனைவி நம்மளுடைய தாயார் அறிவிக்கிறாங்க அன்றைய இரவு நபிசுல்லா ஹம் ரொம்ப நிம்மதியாக தூங்குனாங்க குரட்டையெல்லாம் விட்டு தூங்குனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க எந்தளவு இந்த ஹதீஸ் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உயிருக்கு அச்சுறுத்தல் எந்தளவு அச்சுறுத்தல் ஒருத்தர் பாதுகாவலுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவ அப்போதான் அவங்க தூங்குறாங்க நிம்மதியாக தூங்கி அன்னைக்கு தான் குரட்டை சத்து கொரட்டை நான் பார்க்கறேங்கிறாங்க இப்போ வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் கூட இல்லை ரசுலா சுல்லு அப்போ இப்னோஜர் ராமத்துல சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸை குறிப்பிட்டு ஒரு முஸ்லீம் நம்ம வந்து கவனமின் கவனமின்மையோடு இருக்கக்கூடாது நம்ம அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து கொண்டுதான் இருக்கணும் அப்படிங்கறது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க மேலும் இந்த சம்பவத்தின் மூலமாக இபனாஜர் ராமத்துல சொல்லி காட்டுறாங்க ஒரு முஸ்லீமுடைய கடமை அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்களை நம்மளுடைய மார்க்க தலைமை உளமாக்களை அதே போல படைத்தலைவர்களை இதுபோன்று முக்கிய முக்கிய நபர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப இதன் பிறகு நபிசுல்லாது அத்தியாயத்துல அல்லாஹூடைய தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றம் தன்னுடைய மரணம் வரை ஒரு மனிதரை தனக்கு பாதுகாவலராக நியமிக்கவே இல்லை அல்லாஹ் மனிதர்களுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்துட்டான் அல்லா வாக்குறுதி கொடுத்துட்டான் அதன் பிறகு பாதுகாவலுக்கோ செக்யூரிட்டியாகவோ இரவு தூங்கும் போது பாதுகாவலுக்கோ யாரையும் நபிசராசன தன்னுடைய மவுத்துறைக்கு நியமிக்கல இப்ப அல்லா மவுத்து வரைக்கும் அதே பாதுகாத்தும் வைத்திருந்தான் பல போர்களில் நடந்து கலந்து கொண்டார்கள் அத்தனை போர்களிலும் அத்தனை சூழ்ச்சிகள்லையும் நயவஞ்சகத்தன தனமாகவும் கொல்ல பார்த்தாங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வரலாறுல பார்ப்போம் குளியைப் பொறிச்சு உள்ள தள்ளணும்னு நினைச்சாங்க மேலிருந்து கள்ள உருட்டிவிடன்னு நினைச்சாங்க யூதர்கள் இது அனைத்து சூழ்ச்சிகள் இருந்தும் அல்லா அவங்களை பாதுகாத்துட்டான் பாதுகாப்பா நீங்க பயப்பட ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது அசிமுகம் எந்த பாதுகாப்பையும் தேவையுடையவராக இல்ல அப்ப நபிசிலம் அதன் பிறகு யாரையும் வைத்துக் கொள்ளல நபிசிலாவசனம் அந்த நேரத்துல மதினாவில மக்கள் தொகையும் கணக்கெடுத்து வச்சிருந்தாங்க அந்த நடைமுறை அப்பவே இருந்துச்சு இன்னைக்கு வந்த நடைமுறை கிடையாது இன்னைக்கு போன நூற்றாண்டுல நமக்கு மக்கள் தொகையை கணக்கெடுக்கக்கூடிய அபிஷியலா நடைமுறை இப்பதான் ஒரு போன நூற்றாண்டுல தான் வந்துச்சு பதினைந்து முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பை போரிடுவதற்கு கணக்கையும் அவர்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணி ஒரு ஆர்மி இருக்குற ஒரு தைரியமும் இருந்துச்சு இந்த நேரத்தில் முக்கியமான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது குறைச்சிகள் ஒரு ஒரு வருடத்திற்கு தேவையான பொருளையுமே இரண்டு பயணத்தின் மூலமாக அடைவார்கள் சொல்லிட்டு அப்ப மிக முக்கியமான பயணத்தை குறைசிகள் மேற்கொள்றாங்க அவர்கள் வந்து தலைமையேற்று அபுசு அவர்கள் போயிட்டு போகும்போதே அவங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க அவர்கள் வந்து இருந்தாலும் நபிசுலன் ஒற்றாக அனுப்பி குழுவை அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இவரும் போறாரு உறுதிப்படுத்துறாரு இந்த மாதிரி ஒரு பயணக்குழு வருது மிகப்பெரிய பயணக்குழு அது நாலு நபர்கள் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க குறைவான நபர்கள் தான் இந்த ஒட்டகத்தை வழி நடத்தி செல்லக்கூடியவர்கள் நபர்கள் குறைவு ஒகம் பல நூற்றுக்கணக்கான ஒட்டகத்துல பொருட்கள் இருக்கு மிகப்பெரிய பொருட்கள் அப்ப இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பிஸ்பிசாபின் அமர் ரதியில்லான்னு வந்துட்டு நபிசுவாசம் வீட்டுக்கு வராங்க நபிசுவலம் வீட்டுக்கு வரும்போது நபிசிவாசம் உள்ள இருக்கிறாங்க வெளியில இருக்கிறாங்க அவர்கள் பணிவிட செய்யக்கூடிய ஒரு சிறிய சிறுவராக இருந்தாங்க உடனே நனசு இல்லாமட்டும் நடந்ததை சொல்றாங்க இந்த மாதிரி படை வந்து இருக்கு இந்த மாதிரி பயணக்குழு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தி கேட்ட உடனே நபிசுவாசலம் வேக அந்த அறையில இருந்து வெளியில வராங்க ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு உடனே ஆண்கள் எல்லாம் திரட்டுங்க படை செய்வதற்கு தகுதியான ஆண்களை எல்லாம் திரட்டுங்கே ஒட்டகம் போர் பொருட்கள் எல்லாமே வெளியில எல்லாம் அதிகமான நபருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இல்ல இருக்கிறத மட்டும் எடுத்து உடனே கிளம்புங்க ஆயுதம் இருக்குதோ அது அனைத்தையுமே எடுத்துட்டு நீங்க உடனே கிளம்புங்க சொல்லிட்டு பயணக்குழு கிளம்பு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் போருக்கு தகுதியான நபர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்துட்டு வாகனம் ரொம்ப கடுமையான தேவையா இருந்துச்சு பயணம் செய்யக்கூடியதற்குகளும் கோவேறு கழுதிகளும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஒரு சூழ்நிலையில் அபுசுபியான அவரும் வந்துட்டு ரொம்ப அபுஜகளுடைய அந்த வார்னிங் கேட்டுட்டு இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார ஒரு வருடத்திற்கான போயிட்டு இருக்கும் போது அவருடைய கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்லிட்டு அபிசுத்தியான என்ன பண்றாரு சொன்னா ஒரு ஒற்றரை வந்துட்டு அனுப்பியிருந்தார் அவர்களுடைய படை எதுவும் வருதான்னு பாத்து வர்றதுக்காக ஒரு ஸ்பை பண்றதுக்காக ஒரு நபர் அனுப்பியிருந்தார் இப்ப அந்த நபர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கும்போது மதினாவில் மதினாவில் இருந்து ஏறத்தாழ ஒரு 150 ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி பத்ர பத்ரகடு ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தோம் ஒட்டக கழிவு எடுத்து ஒட்டக கழிவு எல்லாம் பாலைவனத்துல ஒட்டக கழிவு இருந்தா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு நபர்கள் போயிட்டு வந்திருக்கணும்ல இப்ப அதிகப்படியான ஒட்டக கழிவுகள்லாம் அங்க இருக்கறத பாத்துட்டு அந்த நபர் வந்து அத அந்த ஒட்டக கழிவு எடுத்து நசுக்கி கையில் நசுக்கி பாக்குறாரு அப்ப அதை எடுத்து பார்க்கும் மதினால இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு துகள்களுடைய அடையாளம் தெரியும் கண்டுபிடிச்சாங்க போயிருந்திருக்கு இங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அலர்ட் ஆயிட்டாங்க அலர்ட் ஆன பிறகு உடனே அபு என்ன பண்றாரு அம்ருபின் உமையா தம்ரி அப்படிங்கிற ஒரு நபரை அவர்கள் அவர்கள் குறைசிகளில் இருக்கக்கூடிய முசிரிக்கான ஒரு நபரை வந்து அனுப்புறாங்க மக்காவுக்கு செய்தி அனுப்புங்க நபர்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுடைய படை வந்துருச்சு நீங்க உடனே பாதுகாப்புக்கு ஒரு படை அனுப்புங்க அனுப்புறாங்க செய்தி அனுப்பிய பிறகு அந்த அந்த வரலாறு அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா அத்திகாபின் அப்துல் முத்தலீப் இவங்க யாரு நபிசுல்லா தந்தை கூட பிறந்தாங்க அப்துல் முத்தலிஃபுடைய ஒரு மகள் இவர்களுக்கு வந்து இந்த இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வருது ஒரு நாள் ஒரு கனவு வருது என்னன்னு சொன்னா ஒரு நபர் ஒரு நபர் வந்து கோரமான கோரமான ரீதியில அவருடைய குரல் கோரமாக இருக்குது அவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்து காபா ஏறி நின்று காபா பின்னர் வந்து ஒரு மலை ஏறி நின்று என்ன பண்றாரு கடுமையான ஒரு கவலைக்குள்ளார் தான் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு கவலை அழுது புலம்பி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு சொன்னா ஒரு நபர் வந்துட்டு ஒரு கல்ல அந்த மலையிலிருந்து கல்ல தூக்கி மக்காவுடைய நகரத்தின் மீது போடுறாரு போடுறது வந்து அந்த கல்லு வெடிச்சு என்ன சொன்னா அந்த கல்லு வெடிச்சு ஒவ்வொரு வீட்டுலயும் நெருப்பெறியுது மக்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லயும் அந்த வெடிச்ச கல்லுல இருந்து நெருப்பெறியுது இப்ப இந்த கனவை பார்க்கறாங்க கனவு இவங்களுக்கு வருது இந்த கனவை உடனே இவங்க என்ன பண்றாங்க சொன்னா தன்னுடைய சகோதரரான அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் இவரெல்லாம் இப்ப இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற இவரு அபு சுஃபியான் இவரெல்லாம் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க இந்த கனவை சொன்ன உடனே அப்பாஸ் ரதிலானு இவங்க என்ன பண்றாங்க சொன்னா இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்பாஸ் பின் அப்துல் முத்தலி யார்ட்டையும் சொல்லாதீங்க வெளியில சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே வந்துட்டு அப்பாஸ் ரதிலானு என்ன பண்றாங்க சொன்னா தன்னுடைய நண்பர் இவர் சொல்றார் வலிது பின் உத்துபா அவர்கிட்ட வந்துட்டு இது மாதிரி என்னுடைய சகோதரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கனவை கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவரும் இதே கனவை நான் கண்டேங்கிறார் யாரே வலிது பின் உத்துபா இதே கனவை நானும் கண்டேன் காட்டு தீ போல அப்பாசு இந்த கனவு வந்து மக்கா முழுவதும் மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஏதோ ஒரு அசம்பாது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்ப கூடிய ஒரு அச்சம் கலந்த ஒரு நிலைமையில இருந்தாங்க இந்த நிலைமையில இருக்கும் இந்த கனவு நடந்த அடுத்த நாள் அப்பாஸ் அது இல்லானு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தாரு நதுவா எதே காபசுதுலாவை சுற்றி இந்த குறைசுகள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த இடத்துல தவாஃப் செஞ்சுட்டு வரும்போது அபிஜகங்கள் கூப்பிட்றான் அபிஜகம் கூப்பிட்டுட்டு உங்க குடும்பத்தில் பெண் நபி வந்து எத்தனை நாள் ஆச்சு பொம்பளைங்கள்லேருந்து நபி வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் எதே இந்த கனவை குறிச்சு பொம்பளைங்களும் உங்க வீட்டில இருந்து நபிங்க வந்துட்டாங்களா அது வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கிண்டலா கேட்கலாம் இப்போ நடனே உடனே அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃப் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறாரு எதுவுமே எனக்கு தெரியாம என்ன சொல்ற ஒன்றுமே தெரியாம காமிச்சுக்கிறாரு உடனே வந்துட்டு இந்த செய்தியெல்லாம் சொல்றான் இந்த கனவு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கிண்டலா திரும்ப கேட்கணும் உங்க குடும்பத்திலிருந்து ஆம்பளைங்க நபியா வந்தது மட்டும் பத்தாதா நபிசிராச குறிப்பிட்டு ஒரு ஆண் நபியா வந்தது மட்டும் உங்களுக்கு போதாதா ஒரு பெண்ணும் உங்க வீட்டுல இருந்து நபியா வரணுமா அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை ரொம்ப கேவலமாக அந்த சபையில வச்சு அசிங்கப்படுத்துறான் உடனே அப்பாசுலான்னு வந்துட்டு வேற எதுவுமே பேசாம இன்னும் மேலும் சொல்றான் மூணு நாள் உங்களுக்கு மூணு நாள் டைம் மூணு நாள் குள்ள இந்த கனவு நடக்கல சொன்னா உங்களுடைய குடும்பத்தை வந்து அவர் ஒருத்தர் முகமது நபியா இருக்கட்டும் தன்னை தூதர்னு இருக்கிறார் உங்களுடைய பெண்ணும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த கனவு மூணு நாள் நடக்கலன்னு சொன்னா உங்களுடைய குடும்பமே அப்துல் முத்தலுடைய குடும்பமே பொய் குடும்பம் பொய்யர்களுடைய குடும்பம் நான் சர்டிபிகேட் கொடுத்துருவேன் அறிவிச்சிருவேன் அரபிய நாடு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி ரொம்ப தினாவட்டாக ஒரு கிண்டலான தோணியில் பண்றோம் இப்ப இவரும் வந்துட்டு எதுவுமே எதிர்த்து பேசாம ஒண்ணும் பண்ண முடியாம அந்த இடத்திலிருந்து அகன்று வந்துடுறாங்க வந்த பிறகு இந்த செய்தி தெரிஞ்சவன அப்துல் முத்தலீப் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் யாரும் தான் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலீப் அவர்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து இவ்வளவு கேவலமா பேசிருக்கா நீங்க அவன சும்மா விட்டு வந்தீங்களா அவனை நீங்க ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஆர்வம் உடனே எனக்கும் அவனுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த பகையும் இல்ல இருந்தாலும் மூணு நாளைக்கு பின்னாடி மூணு நாள் முடிந்த பிறகு போவேன் கிடையாது இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்தை நோக்கி போகும்போது பரபரப்பா அவங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பரபரப்பா பேசிக்கிட்டு அபுஜகம் என்ன பண்றான் வேக வேகமா ஒரு இடத்தை நோக்கி ஓடுறான் அவர்களுக்குள்ள பரபரப்பா பேசிட்டு ஒரு நிலத்தை எடுத்து ஓடுறான் இவரை வந்துட்டு என்னடா நம்ம இதை பேசலாம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நபர் யாரு அபுசு அனுப்பி வச்சாரல இந்த மாதிரி நபிசாரத்துடைய படாயி கிளம்பிருச்சு அப்படின்னு அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது ஏறு நின்று தன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்க அறுத்து மூக்க வெட்டி மூக்க நாங்கள் சுத்துறாரு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு உங்களுக்கு நாசம் வரப்போது உங்களுக்கு நாசம் வரப்போகுது மக்க அவசியெல்லாம் நாசம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் அழுது கூப்பாடு கூச்சல் போட்டு கத்துறாரு கத்துற உடனே இங்க இருக்கக்கூடிய அனைவர்களும் அவங்களுக்குள்ள இந்த ஊர்தங்களுடைய பகையையும் மறந்துட்டு ஏன்னா மொத்த மக்காவுடைய பொருளாதாரமும் அந்த பயணக்குழு தான் இருக்குது ஒண்ணுமே இல்லாம அந்த பயணக்குழு போயிடுச்சுன்னா உடனே அனைத்து அவர்களுடைய அனைத்து பகைகளையுமே மறந்துட்டு அவர்களை வந்துட்டு எதிர்கொள்றதுக்காக போறாங்க எதிர்கொள்வதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ண போறாங்க இதுல நம்ம இங்கே நபிசில அரசு என்ன பண்றாங்க நபிசிலோசனம் அவர்கள் வந்து மஷூரா பண்றாங்க மசூரா பண்ணும்போது அவர்கள் ஆலோசனை அவபக்க சித்திகள் இல்லாம உமர் இல்லாம ஆலோசனை சொல்றாங்க சொன்ன உடனே நபிசில அரசு என்ன பண்றாங்க அன்சாரிகளிடமிருந்து ஆலோசனை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறேன் அன்சாரிகள்ல வந்துட்டு உடனே சாதுபின் முவாத் அவர் சொல்லி காட்டுறாரு நபிசில பாருங்க இந்த இடத்துல சோதிக்கிறாங்க அவர்களை டெஸ்ட் பண்றாங்க அன்சாரிகள் நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள் தான் என்ன இருந்தாலும் பாதுகாப்பு வந்தது அதுவும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது நடக்கக்கூடிய படை கிடையாது போர் கிடையாது மதினாவுக்கு வெளியில அப்ப இந்த நிலைமையிலும் ஏன்னா இவர்கள் மதினாவில் மதினா விட்டும் அகன்று இருந்தும் எங்க உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் நம்மளை பாதுகாப்பதற்கு இவர்கள் பயத்தை செஞ்சது உண்மைதான இந்த இடத்துல ஒரு அபிப்பிராயம் கேட்கிறாங்க இந்த படை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படை நகர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் கேட்கும் போது சாதுபின் முகாதர் சொல்லி காட்டுறாங்க எங்களுடைய வாகனங்களை கடல் எல்லைக்கு நீங்க ஓட்ட சொன்னாலும் ஓட்டுவோம் அதே போல பர்குல் ஹமாத் அங்க ஓட்ட சொன்னாலும் ஓட்டுவோம் எங்களுடைய வாகனம் எந்த திசையில நீங்க ஓட்ட சொல்றீங்களோ பர்குல் ஹமாத் அரேபிய தீபகற்பத்துடைய எல்லை நீங்க எங்க போக சொன்னாலும் நாங்க போவோம் ரெடி தயார் அப்படின்னு நபிசுரா சொல்றோம் நபிசுராசிட்ட அன்சாரிகள் சொல்றாங்க உடனே நபிசுல்ல மிக பூரிப்பும் சந்தோஷமும் நினைக்கக்கூடிய ஒரு படை நமக்கு தயாராயிருச்சு அப்படின்னு நபிசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப படையை திரட்டு நபிசுவாச போகும்போது அங்க பாருங்க சிறுவர்கள் வராங்க சிறுவர்கள் சின்ன சின்ன சிறுவர்கள் அல்பரா அப்துல்லா பின் உமர்லான்னு போன்ற பல சிறு சிறு சகாபாக்கள் அவங்களா ஆர்வப்பட்டு வராங்க இங்க நம்ம என்னத்த ஏதோ கருத்துல கொள்ளுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ஆர்மியில சேருவதற்கு எவ்வளவு தயக்கம் காட்டப்படுது உயிர் போயிருமேன்னு பயம் இருக்கு இங்க இத்தனைக்கும் சம்பளம் இருக்குது அவ்வளவு பெனிஃபிட் இருக்குது லீவ் இருக்குது எல்லாம் இருக்குது அது இருந்தே ஒரு படைக்கு போறதுக்கு எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களே நம்ம பயப்படுறோம் மக்கள் பயப்படுறாங்க சிறுவர்கள் எவ்வளவு ஆர்வப்பட்டு அல்லாவுடைய பாதையில போர் வராங்க பாருங்க நபிசுராசிரம் அவர்கள் திரும்ப அனுப்புறாங்க நீங்க வரக்கூடாது கிளம்புங்க அப்படின்ட்டாங்க அதே ஒரு முஷிரிக்கு பாருங்க வந்து நபிசிலவசத்து கேட்கறாரு யார சொல்லாம் நான் அவங்க படையில சேர்ந்துக்கிறாங்க முஸ்ரி கூட உதவியனை திரும்ப இரண்டாம் முறையுன்னு கேட்கறாங்க இரண்டாம் முறையும் அவர்களை வந்து அங்கீகரிக்கல மூன்றாவது முறை அவருக்கு சஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த படையில இணைந்து கொடுறாங்க அப்ப திரும்ப படையெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் போறாங்க மேலும் வந்துட்டு இந்த இந்த படை நபிசிலவசத்துடைய இருக்கக்கூடிய அந்த கூட்டம் எந்த அளவு அவர்களுக்கு தேவையுடையவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் மூன்று நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் தான் இருந்துச்சு மூன்று நபர்களுக்கு அவர்கள் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு நடந்து போகும் அவங்க வந்து அதே மாதிரியே போயிட்டு இருந்தா ஒருத்தர் நடந்து போகும்போது இப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க அந்த அளவு பொருளாதாரத்தின் நலிவடைந்தவர்களாக அந்த படை இருந்ததை அப்ப இது மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது சகாபாக்கள் பாருங்க நபிசிலாவஸ்தான் நடக்க விட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மூணு பேர் இருக்குதுல்ல நீங்க உட்கார்ந்தேன் நாங்க ரெண்டு பேர் நடந்தே வரோம் அந்த ஒட்டகத்திற்குரிய நடந்தே வரோம் சொல்றாங்க நபிசிலாவது கண்ணியத்திற்குரிய நபிசிலாவஸ்த பாருங்க உங்களை விட மேன்மையானதான் கிடையாது நானும் நடந்து வரேன் நானும் நன்மை அல்லாவுடைய பாதையில் பெற்றுக் கொள்ளணும் என்னையும் நீங்க நடக்க விடுங்க எனக்கு நன்மை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லமும் மற்ற சகாபாக்கள் போலவே அவர்களுடைய டேர்ன் வரும்போது அவர்களுடைய அந்த டைம் ஒருவது அமர்ந்தும் எப்ப நடக்கணுமோ அந்த நேரத்துல அந்த நேரத்துல நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப பதில் நோக்கி அவர்கள் இது போலதான் படையை நகர்த்தி கொண்டு வராங்க இன்ஷா அல்ல வரக்கூடிய அமர்வுகள்ல பத்ரவை பத்தி அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளை இன்ஷால்லா பார்ப்போம் அலாமத் வபர்காத்தி